நூற்றி எழுபத்தி ஆறு ஏற்படாதவரை தொழுகை எதிர்பார்த்து பள்ளியில் இருக்கக்கூடியவர் தொழுகையில் இருப்பவராகவே கருதப்படுவார் என நபி வசல்ல அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரா சொன்ன போது அரபி சரியாக புரியாத ஒரு மனிதர் அபு ஹுரேரா என்றால் என்ன என்று கேட்டார் அவர் பின் துவாரத்திலிருந்து வெளியாகும் சப்தம் என்று கூறினார்